திருவிளையாடல் புராணம் என்பது திருவிளையாடல் புராணத்தில் முப்பத்தி எட்டாவது திருவிளையாட்டு படித்துக் கொண்டிருக்கிறோம் முப்பத்தி எட்டாவது திருவிளையாடல் என்பது இது ரொம்ப அருமையா உலவா கோட்டை அருளிய படலம் என்று அருமையா தரப்பு கொடுத்தாங்க கோபாலங்களுக்கு பெரிய என்ன நாங்க நடத்தியிருக்கோம் தெரிய முடியல அது பொன் <laughs> பொற்கிழின் பொன்னால் ஆகிய கட்டுவா பொற்கிழி பெறுதல் என்று தருமிக்கு பொற்கிழி அடித்த படலம் உலவாக்கிழி அருளிய படலம் என்று படிச்சோம் அங்க என்ன ஒரு அரசன் தன் நாட்டுல சரியான அந்த வேள்வியெல்லாம் செய்யாம மழையோ இல்லாம நாடு வறட்சி உரை நான் என்னப்பா நாட்டை காக்குறது என்னன்னு செய்யணும் உடனே ஒரு உளவாக்கி கொடுத்து ஞானசம்பந்த திருவாடுதல் கொடுத்த மாதிரி கொடுத்துங்களா நீ நாட்டை காக்க என்று சொல்லி இந்த உலவா கோட்டைங்கிறது நோட்டம் ஐநூறுபா தாளா நூறு தாளா என்றெல்லாம் நினைக்கிறேன் அப்ப பொருள் சொன்ன என்னன்னு கேட்டீங்கன்னா பரிமையல் எழுதிருக்கார் போற போக்குல பொருளாவன மணி பொன் நெல் முதலியனவாம் மணி நவரத்தன்கள் போக்குவரத்து கிடைச்சது பொன் அப்புறம் மூன்றாவது நெல் இவை தான் பொருள் என்று சொல்லப்பட்டது அதனால இப்ப என்னன்னு கேட்ட முன்னே பொன் வழங்கியது இப்பொழுது பொருள் வழங்குவது என்ன பொருள் உளவாக்கோட்டை நெல் கொடுக்கிறார் யாரு கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் எப்படி கொடுத்தார் இது பிடிச்சா நமக்கு உலவா கோட்டை அருடையது முடிஞ்சிடும் இப்பொழுது மதுரையிலே ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு போர் பொடியார்க்கும் மேனி புனிதற்கு புனித ஏற்று கொடியார்க்கு வேத குடிமிக்கு இணையான கூட படியார்க்கும் சீர்த்தி பதி ஏற்கடல் ஏர்கடலோருள் நல்லான் அடியார்க்கு நல்லான் இது ஒரு அருமையான இப்ப நாம் சொல்ல போறதுல மதுரை பக்கத்தில் வாழ்ந்த ஒரு விவசாயி உழவர் அவர் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா அடியார்க்கு நல்லார் அருமையான பெயர் அடியார்க்கு நல்லார் குழு எடுத்து அடியாருக்கு நல்லா யாருன்னு கேட்டா சொல்ல தெரியுமாங்கிறது ஐயமி ஐயமி ஏ அப்படி ஒரு அட்ரஸ் இல்லாத ஆளு சார் நீங்க சொல்றீங்க ஜெயகாந்தன் தெரியும் வைரமுதன் தெரியும் உங்களுக்கு ஆனா அடியாருக்குள்ளார் தெரியாது யாருக்கு தமிழாசிரியில் தெரியாது ஏன் பாழா போன பாடம் நடத்தும் போதும் அல்ல நூலில் சிலப்பதிகாரத்துக்கு ஒரே எழுதி அடியாருக்கு இல்லாருதான் ஒரே எழுதி இருக்க சிலப்பதியார உரையாசிரியர் இருவர் ஒருவர் அரும்பத உரையாசிரியர்னு பேர் அரும்பதம்னா சில கடினமான சொற்களுக்கு மட்டும் ஒரு எழுதி போனவர் பேரு தெரியல பேரு தெரியல இன்னொருவர் அடியாருக்கு நல்லார் அப்படிப்பட்ட அடியாருக்கு நல்லார் என்பது சிலப்பதியார உரையாசிரியர் பெயர் எப்படியோ அந்த பெயர் ரொம்ப அருமையா இந்த நம்முடைய உலவா கோட்டை அருடைய படலம் இந்த படத்துக்குரிய அந்த வேளாண் மகனுக்கு இந்த பெயர் இருந்தது அடியாருக்கு இந்த பெயர் சொல்லும் போது நம்ம சிலப்பையாரு சொல்லாம இருந்தோம்னு சொச்சுங்க நாம நரகத்துக்கு போவோம் ஆமாமாமா அப்படி ஒரு பெரிய உரையாசிரியர் இருக்குறான்னு தெரிய சிறந்த உரையாசிரியர் ஆச்சு அதனால மணிமேகலைக்கு இந்த புண்ணியம் இல்லை சிறந்த உரையாசிரியர் சிலப்பதி யாரு கிடைச்சது ரெண்டு பேரும் அறுபது ஒரே ஆசிரியர் மணிமேகலைக்கு ஒரு புண்ணிய கிடைக்கல இரட்டை காப்பியம் தான் இருக்கவங்க நம்ம நாட்டார் உரை மற்றவங்க அப்படி சரி எனவே அந்த அடியாருக்கு என்ற அருமையான பெயருடையவர் தான் அந்த பெயருடையவர் அவர் பொடியும் மேதற்கு புனித ஏற்று கொடியார்க்கு வேத குடிமிக்கூட மதுரையில வாழ்ந்தான அந்த மதுரைய யார் இருக்கிற இடம்னாரு பொடியா்க்கும் மேனி புனிதற்கு சொக்கனாதர் இருக்கிறார் சொக்கனாருடைய உடம்புல என்ன இருக்கும் பொடி அப்படியே மேல முழுதும் இருக்கும் பொடி என்பது என்று எது அப்படின்னு கேட்டா நீரு நீரு அதனால அந்த மேல அருமையான அந்த உடம்புல எது இருக்கும்னு கேட்டா திருநீர் அப்படியே அணிந்திருக்குமா பொடியார்க்கும் மேனி என்று சொன்னார் இப்படிப்பட்ட மேனிய உடையவன் புனிதற்கு புனித ஏற்று கொடியார்க்கு கையில ஒரு கொடி இருக்கும் என்ன கொடினார் ஏற்று கொடி ஏற்று கொடி இருக்கும் ஏற்றுக்கொடி ரொம்ப சிறந்த கொடி காரணம் என்ன அறம் என்ற ஒன்றே அவன் கையில் இருக்கிற கொடியாக அமைந்திருக்க ஏற்றுக்கொடி அந்த ஏற்றுக்கொடியை பற்றி ரொம்ப எல்லாருமே சொன்னாங்க நம்முடைய திருவாசகத்தில் ஒரு பாட்டு இந்த ஏற்றை பற்றி சொன்ன இடம் திருவாசகத்தில் பல தலைப்புல தசாங்கம் ஒரு தலைப்பு இருக்கு திரு தசாங்கம் தசாங்கம் தச அங்கம் தசாங்கம் பத்து அங்கம் உறு பத்து விதமான உறுப்பு இந்த பத்து விதமான உறுப்புகளை கொஞ்சம் இருக்க வேண்டும் என்ன மலை அவனுக்கு வாழ்கின்ற தலைநகரமாகிய ஒரு மணியாட்ச மலை நதி நாடு ஊர் பனை தார் அவனுக்கு கொடி அவனுக்கென்ற கொடி முரசு அவனுக்கென்ற முரசு ஆனை அவனுடைய ஆட்சியினுடைய அமைப்பு இந்த பத்தும் தசாங்கம் இப்ப இது நீங்க மனசுல வந்ததொட்டு போயிடுச்சு ஒரே நிலையில் படிச்சீங்க மலை நதி மலை மலை நதி மலை நதி மலை நதி இங்க அருமையா அழுதுன சூத்திர சூத்திரம் வச்சாங்க இந்த காலத்தில் ஏன்னா சூத்திர மனசில் வாங்கி கொடுறதுக்கு ரொம்ப எளிமையானது மறக்காதுன்னு வச்சாங்க மலைநதி மலைநதி யானை கொலைதான் மலை நாடு ஊர் கொலைமத கொலையில் கொடிமுர சாணி இவைய தசாங்கம் என்ன ஒரு சூத்திர பாடி வச்சாங்க இது மனசில் வந்து ரெண்டு மணி கேட்டா கூட அரை வோடா பத்துன்னு இல்லடுவான் இது பத்து இந்த பத்தை அரசர்களுக்கு உறுப்பாக கருதினார் மணிவாசகர் மாண்புமிகு அமைச்சர் இறைவனுக்குரிய பத்து உறுப்பு இதே பத்து தான் எங்கள் பெருமானுக்கு மலை நதி நாடு ஊர் வனைத்தார் இவுளி ஒலைமத களி கொடி முரசு ஆனை இந்த பத்து எங்க பெருமானுக்கு உண்டு அதுல கொடி என்ன கொடி உண்டு ஏற்றுக்கொடி ஏற்றுக்கொடி ஆணையேற்று கொடி அந்த ஆணையேற்று கொடியினுடைய கொடியை தான் சொல்லக்கூடாதான் கிளியை நோக்கி ராஜா ஜெவா எங்க பெருமானுடைய கொடி என்னன்னு சொல்லு எங்கேயும் சொல்லுனால சொல்லு அது என்ன சொல்லும் ஆணேற்று கொடி ராஜா இல்ல ராஜா இல்ல அப்படின்னு சொல்லணும் ஆணையேற்று கொடி இப்படி தசாங்கத்தை பாடி வச்சிருக்க அது சொல்லு பாட்டு சோலை பசுங்கிளியே திருவாசன சோலை பசுங்கிழியே பெருந்துரைக்கோன் என பெருந்துரை திருப்பெருந்துரை அவரை ஆட்கொண்டதுனால திருப்பெருந்து ஓர் தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம் ஒலியும் கொடி கூற அவன் கையில ரொம்ப அருமையா வலதுகையில வச்சிருப்பான குடி அது சொல்லுங்க ஒரே ஒரு தரம் சொல்லு ஒரே ஒரு தரம் என்ன சொல்லுது ஏதிலார் துண்ணன்னி ஏகாட்டும் அந்த கொடியை பார்த்தாங்கன்னா ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கவங்க கூட இந்த ஆனேட்டு கொடியை பார்த்தாங்கன்னா ஆ பெருமா பெருந்து இருக்கிற அரசர் வரலாறுப்பா எல்லாம் போங்கடா போங்கடா சீக்கிரம் அப்படின்ற ஏதியிலா துண்ணன்ன அந்த யார் பயவர அப்படியே நடுங்கணுமா ஏர் விளங்கி அழகு அப்படி மேல் காட்டும் பறக்குதுன்னு எங்க பறக்குதுன்னா அப்படியே வானலாவ பறக்குது மணிக்கொடி பாரி நம்ம இப்ப அது மாதிரி எங்க பெருமானின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து புகழ்ந்து பணிந்திட வாரி திருவாசத்தில் அழைக்கிறார் இவர் ஆன்மீகவாதி அவர் அரசியல்வாதி அதனால தாயின் மணிக்கொடி பாறில் தாழ்ந்து ரெண்டும் ஆனால் பொறுத்தனமே தாழ்ந்து பணிந்து பொந்திட வாரியர் ரெண்டுக்கும் பொருந்தும் இல்லைங்களா அது அருட்கொடியாக இருக்கும் பொருந்தும் அதனால ஏர் விளங்கி அதாக இருக்குதான் மேல் விளங்கும் ரொம்ப உயர்ந்து பறக்குதான் கோதில அந்த ஆணையத்தை வடிவமாக கொண்டிருக்கிற கொடியினர் சொல்றானே அத்தாம் பேரு வெள்ள அவன் பேரை சொல்லடி செல்ல இது எங்களுக்கு போய் தொலைறது இல்ல ஏறத்தால் நானும் எட்டு ஒன்பது வருஷம் ஆகி போயிச்சு பையன விட்டு ஆனாலும் கூட இதுல எதேன்னு ஒண்ணு சொல் தொலைச்சாதான் அவன் கேட்கிறாங்க சொல்ற இங்க என்ன சொல்றாரு எங்க அத்தாம் பேர் மட்டும் வெள்ளக்கட்டி இல்ல எங்க அத்தானுடைய கொடியும் வெள்ளக்கட்டி சோலை பசுங்கிடியே அது சொல்றா எப்படி இருக்குது ஏதிலு எங்க அரசுடைய கொடியை பார்த்தா பயவெல்லாம் நடுங்குவான் நடுங்குவான் தூள் தூள் ஆயிடுவான் எப்படி இருக்கும் ஏர் விழுங்கி அடா மேல் ஓங்கி மேல பறக்கும் அதுல என்ன போட்டிருக்கும் ஓதில ஏராம் கொடி என்று ரொம்ப அருமையா பெருமானுடைய கொடியை சொன்னார் தசாங்கத்துல பேசுகிறார் கொடியார்க்கு வேத குடுமிக்கு இணையான கூடல் படியார்க்கும் சீத்தீம் அந்த திருக்கூடல் மதுரை இருக்குதே அவ்வளவு மிகச்சிறந்த ஊர் சொக்கநாதர் இருப்பதனால அங்க அந்த ஊர் தான் இவருடைய ஊராம் பதீம் அப்புறம் ஏர் உழவோருள் நல்லான் யாருன்னு கேட்டா நல்ல விவசாயி திருவள்ளுவர் எந்த தொழிலையும் எடுத்து பாராட்டல உழவைத்தான் பாராட்டும் நூத்தி முப்பத்தி மூணு எடுத்து பாராட்டிய ஒரு தொழில் உழவுதான் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து காரணம் சொல்லி வச்சாரு